அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலே திசை இந்த சிதனை தலைப்பு பார்வைகள் பலவிதம் டைட்டானிக் கப்பல் விபத்துக்குள்ளான போது செய்தித்தாள்கள் அந்த சம்பவம் குறித்து இரண்டு சித்திரங்களை தாங்கி வந்தன ஒரு சித்திரத்தில் கப்பல் ஒரு பனிக்கட்டியில் மோதி அதில் ஆயிரம் பயணிகளும் இறந்த போது பலவீனம் இயற்கையின் பலம் என்கின்ற தலைப்புடன் பிரசுரமாக இருந்தது அந்த செய்தி இன்னொரு சித்திரம் பயணிகள் தங்கள் உயிர் மீட்க வந்த படகிலிருந்து விலகி கை இருக்கும் ஒரு பெண்மணிக்கு வழிவிடுவது போல் அந்த சித்திரம் அமைந்திருந்தது இயற்கையின் பலவீனம் மனிதனின் பலம் என்கிற தலைப்புடன் அந்த செய்தி வெளிவந்தது விபத்து நெருங்கின்ற போது நம்மிடம் இருக்கும் மனித தன்மை வெளிவருகிறதா இல்லை நம்மிடம் இருக்கும் சுயநலம் வெளிப்படுகிறதா என்பது தெரியும் எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கும் வரை நாம் எல்லாருமே உயர்ந்தவர்கள்தான் உன்னதமானவர்கள்தான் ஆனால் ஒரு சிதைவு வருகின்ற போது இக்கட்டு ஏற்படுகின்ற போது நெருக்கடி நெருகின்ற போது நம்முடைய உண்மையான வடிவம் வெளிப்படுகிறது நம் எல்லாருக்கும் கண்கள் ஒரே மாதிரியாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் பார்வையோ வித்தியாசப்படுகின்றது சிலர் பல்லக்கை பார்க்கும்போது அதில் நாம் பயணிக்க மாட்டோமோ என இயங்குகிறார்கள் ஆனால் ஒரு சிலரோ அந்த பல்லக்கை சுமப்பவர்கள் படுகின்ற உடல் வலிக்காக வருத்தப்படுகிறார்கள் எல்லாருக்கும் கருணையும் அன்பும் கண்களில் வந்துவிடுவதில்லை சிந்திப்போம் நமது பார்வையை நல்ல விதத்தில் வெளிப்படுத்துவோம் நன்றி